வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்று பனிரெண்டாவது செய்தி சேவை ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே யானப்பிரியன் தமிழக செய்திகள் தமிழகத்தில் சர்க்கரை இருப்பு வைப்பதற்கான வரம்பை தளர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சுற்றுலா செல்வோர் எந்த மாவட்டங்களை தவிர்க்கலாம் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் எச்சரித்துள்ளார் தூத்துக்குடி மக்கள் போராட்டத்தில் துணை வட்டாட்சியர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத இடங்களில் ஆள் மாறாட்டம் செய்து அப்பாவி மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கி சூடு பற்றி உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கர்நாடக விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் கலந்து பேசினால் அரசியல்வாதிகள் உள்ளே புகுந்து சூழ்ச்சி செய்வதற்கு இடம் இருக்காது என்று மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும் என சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என அந்நிறுவனம் அளித்துள்ளது தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் பொறுப்பில் இருந்து டாக்டர் பாலாஜி விளக்கியுள்ளார் இந்திய செய்திகள் நீட் தேர்வில் நாடு தொழில் அளவில் முதலிடம் பிடித்த பீகார் மாணவி கல்பனா குமாரி குறித்து புதிய சர்ச்சை எழுந்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் போதிய அளவு வருகை பதிவு இல்லாத நிலையில் விதிமுறையை மீறி அவர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயை பாஜக தலைவர் அமித்ஷா சந்தித்து பேசினார் அண்ணாசி பழத்தை திரிபுரா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ பழமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் நிலையங்கள் கோயில்களை வெடிகுண்டு வீசி தகர்க்கப் லஷ்கர் இ ஜ்பா தீவிரவாத அமைப்பு மிராட்டல் விடுத்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் பயணமாக காஷ்மீர் செல்கிறார் ஜம்மு காஷ்மீரில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இங்கு போர் நிறுத்தத்தை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதி செய்வதாக அம்மாநில முதல்வர் மெஹபூபா குற்றம் சாட்டியுள்ளார் மீடியா முறைகேடு வழக்கில் மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்திடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஆயுள் செய்திகள் ஈராக் தலைநகரில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பில் பதினெட்டு பேர் பலியாகியுள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானில் பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு நீதிமன்ற வழக்குகளிலிருந்து மன்னிப்பு வழங்க வகை செய்யும் சட்டம் பிறப்பித்ததால் ஏற்பட்ட இழப்பை வசூலிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் பதில் அளிக்குமாறு முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரஃபுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென் ஆப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியை ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்ட தினம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு அவரது வாழ்க்கை வரலாற்று படம் மீண்டும் வெளியிடப்பட்டது மத்திய அமெரிக்க நாடான கௌதமாலாவில் எரிமலை வெடிப்பில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதிகாரியான கெல்லி சாப்லர் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் உலக நாடுகள் அனைத்தும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து ஓரணியில் திரள வேண்டும் என்று இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது வல்லரசு நாடுகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு உட்பட்டு யுரேனியம் செறிவிட்டும் திறனை அதிகரிக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளதாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புக்கு ஈரான் கடிதம் எழுதியுள்ளது நிபா வைரஸ் காரணமாக கேரள மாநிலத்திலிருந்து வரும் பொருட்களுக்கு சவுதி அரேபியா நாடு தடை விதித்துள்ளது அமெரிக்காவில் மார்பக புற்றுநோய்க்கு புதிய சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் இந்தியாவில் அமேசான் ஆன்லைன் நிறுவனம் செயல்பட தொடங்கி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதனையொட்டி அமேசான் நிறுவனர் ஜெக் பிசோஸ் இந்திய வாடிக்கையாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்தியாவில் விமான சேவை வழங்க கத்தார் ஏர்வேஸ் திட்டமிட்டுள்ளது விரைவில் இதற்காக மத்திய அரசிடம் விண்ணப்பிக்க உள்ளது சாப்ட்வேர் துறை இயந்திரமயமானாலும் பணியாளர்களுக்கான தேவை குறையாது என TCS நிறுவனத்தின் மனித வளப்பிரிவு தலைவர் அஜயேந்திர முகர்ஜி தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள இளம் தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு முன்னெடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பந்தன் வங்கி இயக்குநர் குழுவில் ஹெச்ஆர் கான் இணைக்கப்பட்டிருக்கிறார் மேலும் பகுதி நேர தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த 4 ஆண்டுகளில் முதன் முறையாக ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது இதன்படி கடனுக்கான அடிப்படை வட்டி விகிதமான ரெப்போ அளவு ஆறு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது சர்க்கரை விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து கடும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் சர்க்கரை ஆலைகளை மீட்க மத்திய அரசு ரூபாய் எட்டாயிரம் கோடியில் நிதியுதவி திட்டத்தை அறிவித்துள்ளது கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகை மியூச்சுவல் ஃபண்ட் வெளியேறும் கட்டணம் போன்றவை ஜிஎஸ்டி வரம்புக்குள் வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிலதிபர் ராஜ் குந்தராவிடம் இரண்டாயிரம் கோடி பிற்காயின் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முன்னணி தொழில் நிறுவனங்கள் பிளாஸ்டிக் உபயோகத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளன விளையாட்டுச் செய்திகள் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயினின் கார்பெயின் முகுருசா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் உலகக்கோப்பையில் விளையாடிய அனுபவம் இல்லாதது பனாமா அணிக்கு பெரிய பலவீனமாக உள்ளது மேலும் அந்த அணியை இடம்பெற்றுள்ள ஜி பிரிவில் ஐரோப்பாவில் பலம் அணிகளான பெல்ஜியம் இங்கிலாந்து இடம்பெற்றுள்ளன டெல்லியில் உள்ள மேடம் டுசாட்ஸ் அருங்காட்சியகத்தில் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியின் மழுகுச் சிலை திறக்கப்பட்டது மத்திய அமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்த கோஸ்டாரிகா உலகக்கோப்பை தகுதிச் சுற்றில் பத்து ஆட்டங்களில் நான்கு வெற்றி நான்கு டிரா இரண்டு தோல்விகளுடன் பதினாறு புள்ளிகள் பெற்று தனது பிரிவில் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது உலகக்கோப்பை தொடருக்கான தகுதிச் சுற்றில் B பிரிவில் இடம் பிடித்த போர்ச்சுகல் அணி தனது முதல் ஆட்டத்தில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்திலும் தோல்வி கண்டது ஆஸ்திரேலிய அணி உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெறுவது இது நான்காவது முறையாகும் அந்த அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெர்மனியில் நடைபெற்ற கால்பந்து தொடரில் முதன்முறையாக விளையாடியது திருச்சி பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் யார் இவர்கள் படத்தின் டீசர்ட் வெளியிடப்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் நடித்த காலா நேற்று வெளியானது அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரையரங்குகள் முன்பு திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நான் பாஜக மட்டுமல்ல எந்த அரசியல் கட்சிகளும் சேரவில்லை என்று நடிகை வரலட்சுமி சரத்குமார் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் காலா படம் பல சர்ச்சைகளில் சிக்கினாலும் சில பெருமைகளையும் பெற்றுள்ளது சவுதி அரேபியாவில் வெளியாகும் முதல் இந்திய படம் என்ற பெருமையை காலா பெற்றுள்ளது தனது புதிய படத்தின் படப்பிடிப்பிற்காக ரஜினிகாந்த் டார்ஜிலிங் புறப்பட்டு சென்றுள்ளார் இத்துடன் நற்றினியில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை பொது அறிவிக்கல் நித்தமுத்து சமையல் சமைகள் பாட்டோடுதான் நான் பேசுகிறேன் அறிவோம் அஞ்சல் தலை இதுபோல் இன்னும் பல தரமான ஒழிக்கோப்புகளை செய்டுக்க டபுள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்